உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று மிரட்டுவான் அவர் கொஞ்சம் பலம் இருந்தால் அவரை அடித்து துன்புறுத்துவான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் உஸ்மான் ரோதி அல்லாஹானு அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேரி பாயில் சுருட்டி வைத்து கீழே புகை மூட்டி மூச்சு திணறடைப்பார் ஆதாரம் ரஹமத்துல்ல தனது மகன் முஸ்லீமாகிவிட்டதை அறிந்த முசாப் இப்னு உமை ரோதி அல்லாஹன் அவர்களின் தாயார்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 என்பவனின் அடிமைகளாக இருந்தார்கள் இஸ்லாமை தழுவினார்கள் இந்த மூவரையும் அபுஜக தலைமையில் ஒரு கூட்டம் அப்தஹ் என்ற இடத்துக்கு அழைத்துச் சென்று மதிய வேளையில் சுடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர் இதனை கண்ட நபிசல்லாஹு அலைவசல்ல அவர்கள் யாசிரின் குடும்பத்தாரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொற்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள் நிராகரிப்பவர்களின் அவர்கள் இறந்து விட்டார்கள் வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மாரின் தாயாரான சுமையா பின் து கையாத் எல்லாகோ அவர்களை அபு ஜகல் அவர்களது பெண் ஈட்டியால் குத்தி கொலை செய்தார் இவரே இஸ்லாமிற்காக உயிர் நித்த முதல் பெண்மணி ஆவார்கள் அவர்களது அம்மாரை பாலைவன சுடு கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்தும் நினைவிழக்கு வரை தண்ணீரில் இருந்து விடுவிப்போம் என்று கூறினார்கள் வேதனை அம்மாறுவதை அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார் அதற்கு பின் நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லாம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினார் அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி அருளினான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஆகவே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 அவர் சுய நினைவை இழந்தவுடன் இறந்து விட்டார் என எண்ணி விட்டுவிட்டார்கள் அப்போது அவ்வழியாக வந்த அபுபக்கை விட்டார்கள் எல்லா அவர்கள் உம் அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொள்ளற்பணி செய்பவராகவும் இருந்தார்கள் அவர் இஸ்லாமை தழுவியதை அறிந்த யஜமானி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் அவர்களது தலையிலும் முதியிலும் சூடிட்டு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 மறுநாள் அவர்களது பார்வையை அல்லாஹ் சரி செய்தான் அதை கண்ட குறைஷியர்கள் இது முகம்மதின் சூனியத்தில் ஒன்று என கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் உம்மு உபை அல்லாஹ் அன்கா என்ற பெண்மணி அஸ்வத் இப்னு அப்து யக்கூஸ் என்பவனின் அடிமையாக இருந்தார்கள் இவன் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் கொடும் விரோதியாகவும் நபி பரிகசிப்பவனாகவும் இருந்தான் அவன் உம்மு உபைசை கொடூரமாக வேதனை செய்தான் ஆதாரம் இசாபா அம்ரி அதி என்பவனின் அடிமை பெண்ணும் இஸ்லாமை ஏற்றார் அவரை அப்போது இஸ்லாமை ஏற்காதிருந்த உமர் ரோதியா ஹான்ஹு தான் கலைப்படையும் வரை சாட்டையால் அடித்துவிட்டு நீ மரணிக்கும் வரை உன்னை நான் விட என்று கூறுவார் அதற்கு பெண்மணி அப்படியே உமது இறைவனு உண்மை தண்டிப்பான் என்று கூறுவார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்களில் நஹ்தியா ரதியுள்ளா ஹான்ஹா என்பவரும் அவரது மகளும் அடங்குவார்கள் இந்த இருவரும் அப்துத்தாரின் கிளையை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமையாக இருந்தார்கள் இஸ்லாமை கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகளில் என்பவரும் ஒருவர் நினைவிழந்து சித்தப்பிறமை பிடிக்கும் அளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த மூவரையும் அபு பக்ரு ராகு அன்கு விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள் விடுதலை செய்தார்கள்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 கொழுந்து விட்டறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் மிக்க துர்பாக்கியம் உடையவனை தவிர மற்ற எவனும் அதற்குள் செல்ல மாட்டான் அவன் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான் அல்குர் ஆன் அத்தியாயம் தொன்னூற்றி இரண்டு வசனங்கள் பதினான்கிலிருந்து பதினாறு வரை இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள துர்பாக்கியம் உடையவன் உமையாவும் அவனுடைய வழியில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவர்களும் ஆவர் இரையச்சம் உள்ளவர்தான் அதிலிருந்து தப்பித்துக் அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக கொடுப்பார் அவர் பதில் செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றியும் அவர் இல்லாதிருந்தும் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பிய தானம் கொடுப்பார் இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவரும் திருப்தி அடைவார் அல் குர் ஆன் அத்தியாயம் தொன்னூற்றி ரெண்டு வசனங்கள் பதினேழு இருந்து இருபத்தி ஒன்று வரை இந்த வசனத்தில் இரையச்சம் உள்ளவர் என குறிப்பிடப்படுபவர் அபு பக் ரோதி அல்லாஹ்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 இணைந்த இருவர் என்று கூறப்படுகிறது சிலர் இருவரையும் கட்டியது நௌஃபல் அல்ல தலாவின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்ல கூறுகின்றனர் மேற்கூறிய சம்பவங்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களுக்கு எடுத்துக்காட்டாகும் இஸ்லாமை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழிவாங்கவும் எவரும் இல்லை என்பதால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது அடிமிகளாக இருந்தவர்களை அவர்களது எஜமானர்களும் அவர்களை சுற்றி இருந்தவர்களும் கொடுமைப்படுத்தினார்கள் இஸ்லாமை தழுவியவர் செல்வவும் செல்வாக்கும் உடையவராக இருந்தால் அவர்களுக்கு அவர்களது கூட்டத்தார் பாதுகாவலாக இருந்தனர் சில வேளைகளில் குரோதத்தின் காரணமாக அவர்களது கூட்டத்தினரே அவர்களை கொடுமை செய்தனர் குறைஷிகளும் நபி அவர்களும் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கம்பீரமாகவும் தனித்தன்மையுடனும் திகழ்ந்தார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை காண்பவர் நண்பரானாலும் விரோதியானாலும் அவரது மனதில் நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் பற்றிய உயர்வான எண்ணவும் மதிப்பும் மரியாதையும் தோன்றுவதை தவிர்க்க இயலாது இழி மக்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் அற்பமாக நடந்து கொள்ள துணிவார்கள் மேலும் குரேஷியரின் மிக மதிக்கத்தக்க தலைவராக கருதப்பட்ட அபுதாலிபின் பாதுகாப்பில் இருந்த நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது குரேஷியர்களுக்கு சிரமமாக இருந்தது இந்த நிலை குரேஷியர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது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 அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலொங்கச் செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கண் கலங்கியவர்களாக அங்கிருந்து வெளியேறினார்கள் அபு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அழைத்து என் சகோதரர் மகனே நீ விரும்பியதை செய்துகொள் அல்லாஹு மீது சத்தியமாக எந்த நிலையிலும் எவரிடமும் உம்மை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறி சில கவிதைகளையும் பாடினார் அல்லாஹின் மீது சத்தியம் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை நெருங்க முடியாது நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உனது விஷயத்தை வெளிப்படையாகச் சொல் உன் மீது குற்றம் இல்லை கண் குளிர்ந்து மகிழ்ச்சி மீண்டும் குறைசியர்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் தங்களது ஏகத்துவ அழைப்பை நிறுத்தாமல் தொடர்வதைக் கண்ட குரேஷியர்கள் அபு தாலிஃப் முகம்மதை கைவிட மறுத்து நம்மை பிரியவும் விரோதித்துக் கொள்ளவும் துணிந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள் அவர்கள் வலிதின் மகன் அமாராவை அழைத்துக் கொண்டு தாலிஃபிடம் வந்தனர் அபு தாலிஃபே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 அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களது பேரம் மிக மோசமானது உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படைப்பீர்கள் அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும் எனது மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன் நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள் அல்லாவின் மீது இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார் அதற்கு முத்தையும் இம் அப்து மனாஃபின் கொல்லு பேரர் அபுதாலிபே உமது கூட்டத்தின் உமக்கு நீதமான தீர்வை கூறின எடுக்கலிருந்து உம்மை விடுவிக்க முயன்றனர் ஆனால் நீர் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்றார் அதற்கு அபு தாலிப் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் காட்டவில்லை முத்தையுமே நீ என்னை கைவிட்டு எனக்கு எதிராக இக்கூட்டத்தினரை தூண்டி விடுகிறாய் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய் நீ விரும்பியதை செய்துகொள் என்று கோபமாக கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபு மூலமாக நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களின் அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டும் என்ற தங்களது திட்டத்தில் தோல்வியுற்ற குரசியர்கள் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களிடமிருந்து அபுத்தாலிப் தானாக விலகிக்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டார்கள் நபி அவர்கள் மீது அத்துமீறல் நபி சொல்லாஹு அலைவாசல்ல அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டு அழைப்பு தொடங்கும் வரை குறைசியர்கள் அவர்களை தங்களில் மதிக்கத்தக்க நபராகவே கருதி வந்தார்கள் அழைப்பு தொடங்கியதும் அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் மீது அத்துமீறாது தற்பெருமையும் ஆணவமும் கொண்டிருந்த அவர்களால் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களின் செயல்பாடுகளை நீண்ட நாள் முடியவில்லை குரட்சி தலைவர்கள் ஒருவனான அபுல் அஹப் அழைப்பு பணியின் முதல் நாளிலிருந்தே நபி அலைவாசல்லி வந்தான் என்பதை ஹாஷிம் கிளையாரின் சபையிலும் சஃபா மலை நிகழ்ச்சியிலும் நாம் அறிந்திருக்கிறோம் நபித்துவத்திற்கு முன் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தங்களின் மகள்கள் ரொக்கையா உம்மு குல்சும் ரது அல்லாஹு அவர்களை அபுல் அஹபின் மகன்களான உத்துபா உதய்பாவுக்கு மனமுடித்துக் கொடுத்திருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபுல் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்து விட்டான் ஆதாரம் இப்னு ஹிசாம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லா சிறு வயதில் மரணம் அடைந்த போது அபுலகப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழரிடம் முகம்மது சந்ததியற்றவராகிவிட்டார் என்ற சுபச்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் எனக் கூறினான் ஆதாரம் தப்சீர் இப்னு கசீர் ஹஜ் காலங்களிலும் கடை தெருக்களிலும் அபுல் அஹப் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான் அது ரத்தம் கொட்டு அவர்களது பிடரியில் பொடி கற்களால் அடித்துக் இருப்பான் ஆதாரம் கஞ்சுல் உம்மால் அபுல் அகப்பின் மனைவியும் அபு சுஃபியானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல சளைத்தவளும் அல்ல முட்களை நபி சொல்லாஹ் அலைவசம் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள் மிக கெட்டவளான இவள் எந்த நேரமும் நபி அலைவசம் அவர்களை ஏசி பேசிக் பல பொய்களை பரப்பி கொண்டே இருப்பாள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்து கொண்டும் பிரச்சினையின் நெருப்பை மூட்டிவிட்டு கொண்டும் இருப்பாள் இதனால் தான் அல் குர் ஆன் அவளை விரகை சுமப்பவள் என்று வரணிக்கிறது தன்னை பற்றியும் தனது கணவனை பற்றியும் குர்ஹானின் வசனம் இறங்கியதை அறிந்து அவள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களிடம் வந்தாள் அப்போது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் அபுபக்ரம் அருகில் உட்கார்ந்திருந்தார்கள் அவளது கையில் குழவிக்கல் இருந்தது இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான் அபுபக்கரை பார்க்க முடிந்த நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை அபு உமது தோழர் எங்கே அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது அல்லாஹின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தால் இக்குழவிக்கல்லால் அவரது வாயிலேயே அடிப்பேன் அறிந்து கொள் அல்லாஹன் மீது ஆணையாக எனக்கும் நன்றாக கவி வாடத் தெரியும் என்று கூறிய பின் அடுத்து வரும் கவிதையை படித்தான் இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம் கட்டளையை புறக்கணித்தோம் அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம் பிறகு அவள் திரும்பிச் சென்று விட்டாள் அப்போது அபுபக்ரது அவர்கள் அல்லாஹின் தூதரே அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என வினவ அவள் என்னை பார்க்கவில்லை அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என நபி சல்லாஹு அலிஹி அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த சம்பவம் பற்றி முஸ்னத் பஸ்ஸார் எனும் நூலின் அறிவிப்பில் வருவதாவது அவள் அபுபக்கரிடம் வந்து அபுபக்ரே உங்கள் தோழர் என்னை கவிதையில் திட்டுகிறார் என்றால் அதற்கு அபுபுக்கரது எல்லாம் அன்பு அவர்கள் இந்த வீட்டின் இறைவன் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை வாட தெரியாது என்று கூறினார்கள் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டால் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபுலகும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தான் அவனது வீடு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது அவனும் அவனை போன்ற நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டார்களும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வீட்டின் இருக்கும் நோவினை அழித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்னு இஸ்ஹாக் ரஹத்து அலிஹி கூறுகிறார்கள் நபி சொல்லுள்ள அலை வசல்லம் வீட்டின் இருக்கும் போது அண்டை வீட்டார்களான அபுல் அஹப் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் இப்னு உமையா உக்னு அபி மொயித் அதி இப்னு ஹம்ராஹ்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 இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஒரு தூக்கி வீசுவார்கள் நடந்து கொண்டான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை இப்னு மசூத் வன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலைவாசல்ல அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபுஜகலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமி இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்கள் அறுக்குமிடத்திற்கு சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து முகம்மது சுஜூதிற்கு அதாவது சிறம்பனிதலுக்கு சென்ற அவரது முதுகில் வைக்க வேண்டும் யார் செய்வது என்று கேட்டனர் அக்கூட்டத்திலே மிகவும் திமிர் பிடித்தவனான எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சுஜூதிற்கு சென்றவுடன் அவர்களது இரு புஜங்களுக்கு இடையில் முதுகின் மீது வைத்து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 ஏழாவது ஒருவரின் பெயரையும் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை என்பது அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலைவசம் அவர்கள் பெயர் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பத்ரு கிணற்றில் தூக்கி எரியப்பட்டதை நான் பார்த்தேன் ஆதாரம் சஹி உல் புகாரி உமையா இபு கலப் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்ல அலை வசல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பகிரங்கமாக திட்டிக் கொண்டும்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 மக்களை பற்றி ரன்லும்பி அலைவசம் அவர்களுக்கு அளிப்பதில் ஒரே அணியில் இருந்தார்கள் ஒரு உக்பா நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை செவிமடுத்தான் இது உபயுக்கு தெரிய வந்த உக்பாவை கடுமையாக கண்டித்தான் மேலும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் சென்று அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பி வருமாறு அனுப்ப அவனும் சென்று துப்பி வந்தான் ஒரு முறை மக்கிப்போன எலும்புகளை நொறுக்கி பொடியாக்கி நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான் இப்னு ஹிசாம் அக்னஸ் இப்னு ஷரீக் என்பவனும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை நோவினை செய்தவர்கள் ஒருவனாவான் இவனை பற்றி குர்ஹானில் இவனிடம் இருந்த ஒன்பது குணங்களுடன் கூறப்பட்டுள்ளது நபியே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 குர் ஆடைய வசனங்களை செவிமடுத்துச் செல்வான் ஆனால் நம்பிக்கை கொள்ளவோ அடிபணியவோ மாட்டான் ஒழுக்கத்துடனோ அச்சத்துடனோ நடந்து கொள்ளவோ மாட்டான் தனது சொல்லால் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாஹுவின் வழியில் பிறரை தடுத்து வந்தான் தனது இச்செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய நற்காரியம் என்று அகந்தையுடனும் மமதையுடனும் நடந்து செல்வான் இவனை பற்றியே பின்வரும் குர்ஆன் வசனங்கள் இறங்கின அவனும் அல்லாஹுடைய வசனங்களை உண்மையாக்கவும் இல்லை தொழவும் இல்லை ஆயினும் அவன் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாதும் விலகி கொண்டான் பின்னர் கருவம் கொண்டு தன் குடும்பத்துடன் தன் வீட்டிற்கு சென்று விட்டான் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி வசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி வரை நபி சொல்லாஹூ அலைவாசலம் அவர்களை கண்ணி பள்ளியில் தொழுதவர்களாக பார்த்த தினத்திலிருந்தே அங்கு தொழுவதிலிருந்து நபி சொல்லாஹு அலைவசலம் அவர்களை தடுத்து வந்தான் ஒருமுறை நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் மகாம் இப்ராஹிமிற்கு அருகில் தொழுதை பார்த்த அவன் நான் உன்னை இதிலிருந்து தடுத்திருக்கவில்லையா என்று கூறி கடுமையாக எச்சரித்தான் அதற்கு நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் தக்க பதில் கூறி அவனை அதற்கவன் முகமதே எந்த தைரியத்தில் நீ என்னை மிரட்டுகிறாய் அல்லாஹ் மீது இந்த ஓடையில் வசிப்போரில் நானே பெரிய சபையுடையவன் ஆதரவாளர்களை கொண்டவன் என்பது உனக்கு தெரியாதா என்றான் அப்போது ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் அவனை நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் அல்குர் ஆன் அத்தியாயம் தொன்னூற்றி வசனங்கள் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் மற்றும் அறிவிப்பில் வந்திருப்பதாவது நபி சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் அவனது கழுத்தை பிடித்து உழுக்கி உனக்கு கேடுதான் கேடுதான் உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான் அல் குர் அத்தியாயம் எழுபத்தி வசனங்கள் முப்பத்தி நான்கு என்ற வசனத்தை கூறினார்கள் அதற்கு அல்லாஹுவின் அவன் முகம்மதே என்னையா நீ எச்சரிக்கிறாய் நீயும் சரி உனது இறைவனும் சரி என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது மக்காவில் இரு மலைகளுக்கு இடையில் நடந்து செல்பவர்களின் நானே மிகப்பெரும் பலசாலி என்று கூறினான் ஆதாரம் இப்னு கசீர் இவ்வாறு கண்டித்ததற்கு பிறகும் கூட அபுஜகல் தனது மடமையிலிருந்து சுதாரித்துக் கொள்ளாமல் தனது கெட்ட செயலை தீவிரமாக்கிக் கொண்டே இருந்தான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை அபு ஹுரை அன்பு அவர்களின் வாயிலாக இமா முஸ்லிம் ரஹமத்துல்லி அறிவிக்கிறார்கள் மஹம்மத் உங்களுக்கு முன்னிலையில் தனது முகத்தை மண்ணில் வைத்து தேய்க்கிறாராமே என்று அபுஜகல் கேட்டான் குழுமி இருந்தவர்கள் ஆம் என்றனர் அதற்கு அவன் லாத் உஸாவின் மீது சத்தியமாக நான் அவரை பார்த்தால் அவரது பிடரியின் மீது கால் வைத்து அழுத்தி அவரது முகத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் என்று கூறினான் சிறிது நேரத்திற்கு பிறகு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்தான் நபி அலைவசம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவன் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் பிடரியை மிதிக்க முயன்ற போதெல்லாம் பின்னோக்கி விழுந்து தன் கைகளால் சமாளித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான் மக்கள் அபுஜகலே என்ன நேர்ந்தது என்று கேட்டனர்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 அவனது புனித பூமியில் வசிப்பவர்கள் என்று பீற்றிக்கொள்ளும் இணை வைப்பவர்களின் கரங்களால் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட அநியாயம் மற்றும் கொடுமையின் ஒரு சிறிய தகவல்தான் இத்தகைய கட்டான காலகட்டத்தில் நபி சொல்லாஹ் ஹலை வசலம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனையையும் வேதனையையும் முடிந்த இலகுவாக்கி அவற்றிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்க மதிநுட்பமான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இதற்காக இரண்டு திட்டங்களை நபி சொல்லலாஹ் ஹலேவாசலம் அவர்கள் வகுத்தார்கள் அந்த இரண்டு திட்டங்களால் அழைப்பு பணியை வழிநடத்துவதிலும் லட்சியத்தை அடைவதிலும் பற்பல பலன்கள் கிட்டின அவையாவன ஒன்று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 முஸ்லிம்கள் ரகசியமாக ஒன்று கூட அந்த வீட்டை நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த வீட்டில் முஸ்லிம்களுக்கு குரானை ஓதி காண்பித்து அவர்களுக்கு அதன் பண்புகளையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள் அங்கு முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிக்கொண்டு மார்க்க கல்வியும் கற்று வந்தார்கள் புதிதாக இஸ்லாமிற்கு வர விரும்புபவர் அந்த இடத்தில் வந்து இஸ்லாமை தழுவார் இது வரம்பு அந்த அநியாயக்காரர்களுக்கு தெரியாததால்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 தங்களது தோழர்களுடன் மலை கணவாய்களுக்கு இடையில் ரகசியமாக தொழுது வந்தார்கள் ஒருமுறை அதனை பார்த்துவிட்ட குறைசி நிராகரிப்பவர்கள் அவர்களை வாய்க்கு வந்தபடி ஏசி பேசி அவர்களுடன் சண்டையிட்டார்கள் அந்த சண்டையில் சாத் இபின் அபி வக்காசி எல்லாஹோ அண்கு அவர்கள் ஒருவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள் இதுதான் இஸ்லாமுக்காக செய்யப்பட்ட முதல் கொலையாகும் இவ்வாறு கைகலப்பு தொடர்ந்தால் முஸ்லிம்கள் அழிக்கப்படலாம் ரகசியமாக பணிகளை தொடர்வதுதான் சரியான முறையாகப்பட்டது பொதுவாக நபி தோழர்கள் தாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தங்களது வணக்க வழிபாடுகளை மறைமுகமாகத்தான் செய்து வந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹலை வசலம் அவர்கள் மட்டும் குறைசிகளுக்கு முன்னிலையிலும் தங்களது வணக்க வழிபாடுகளையும் அழைப்பு பணியையும் பகிரங்கமாக செய்து வந்தார்கள் எதற்கும் அவர்கள் அஞ்சிடவில்லை ஆனால் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் நன்மையைக் கருதியே முஸ்லிம்களை இரகசியமாகச் சந்தித்து வந்தார்கள்